أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم رضی وسلم وسلم وسلم قال قال قال رسول رسول صدق او முழுலகத்தையும் பண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்க கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹாஹிஹு அலிகம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சகாபாக்கள் சாபிகங்கள் சபக சாபிமீங்கள் சுஹதாக்கள் சாலிஹீங்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் செய்யாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொம்மீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹத்து சுபகானா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தப்புவாவை கொண்டு வசிய செய்து கொள்கின்றேன் இத்தப்புல்லாகும் கணியமிக்கோலமாக களே கணவான்களே சகோதரர்களே நண்பர்கள் அல்லாஹு அம்மன் இந்த உலகத்துல வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு பரிபூரணமான ஒரு மார்க்கம் தீனு இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் கணினிக்கு அல்லாஹவி நல்லது யார்களை அருமையானவர்களே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்த சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அந்த மனிதன் எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி நடந்து கொண்டா அல்லாஹுடைய உதவி இருக்குது என்பத நபிசல்லு அலஹி வசல்லிய சகோதரர்களே எனவே மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனுடைய மவுத்துக்கு பின்னால அவனுக்கு சுவருக்கத்தை சம்பாதிச்சு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் பல விடயங்களின் மூலமாக சொருக்கத்தை சம்பாதிக்க முடியும் அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் தான் துனியாவுடைய வாழ்க்கையில மனிதன் செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்கள் இந்த அமல் இபாதத்துக்களின் மூலமாக ஒரு மனிதன் வாழ்க்கையில சொருக்கத்தை லேசாக சம்பாதிக்க முடியும் அமல் இபாதத்துக்கள் அல்லாஹ் உடைய வழிகாட்டலின் மூலமாக இருக்குதோ அந்த வழிகாட்டலின் மூலமாக செய்த இந்த உலகத்துல அந்த அமல் இபாதத்தை கொண்டு மவுத்துக்கு பின்னால சொருக்கத்தை சம்பாதிக்க முடியும் எனவே அமல் விவாதத்துக்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல மிக முக்கியமான ஒரு அமல் ஒன்று இஸ்லாத்துல எப்படியான அமல் என்றார்களே அல்லாஹோட நேரடியாக பேசக்கூடிய பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல் கணியனுக்கு அல்லாஹவி நல்லடியாரங்களே அல்லாஹுடைய உதவிய நேரடியாக எடுக்க முடியுமான ஒரு அமல் அல்லாவின் பக்கம் மனிதர்களை அதிகமாக நெருங்க வைக்கக்கூடிய ஒரு அமல் அது மாத்திரமல்ல நபிஹூ அலை அவர்களுடைய காலத்துல ஈமானுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதர் இஸ்லாசு போல வந்துட்டாரா அந்த இஸ்லாசுக்கு அடுத்தபடியாக முதல் முதலாக மனிதர்களுக்கு படிச்சு கொடுத்து ஒரு அமல் தான் அல்லாஹவி நல்லடி ஆார்களே அசலா சொல்லுக என்று சொல்லக்கூடிய அமல் ல்லாம் நல்ல அருமையானவர்களே இந்த காலத்துல எங்களுக்கு சொல்ல முடியும் அதிகமான மக்கள் மசிதங்கள்ல தொழுறாங்க பள்ளி வாசல்கள் நிரம்பி காணப்படுவது எல்லாம் சுபருக்கு வராங்க குஹருக்கு வராங்க அசருக்கு வராங்க புந்திய காலங்களை விட அதிகமான மக்கள் மசிதல்லுமா தாமதமாக இறங்குறதுக்கு காரணம் என்ன அல்லாஹுடைய உதவி இந்த உண்மைத்துக்கு ரொம்ப தாமதமாக கிடைக்க காரணம் என்ன என்றா கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடி யார்களே எங்களுடைய தொழுக தொழுகே போல இல்ல கப்பாக இருந்தாலும் இந்த உண்மையை ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும் அந்த காலத்துல ஒரு காலம் சகாபாக்களுடைய காலம் நினைச்சு ரெண்டு ரக்காத்துடைய தொழுகேல சகாபாக்கள் சாதிச்சா ரெண்டு ரக்காத்துடைய தொழுக அயாத்தோட எலும்புது ரெண்டு ரக்காத்துடைய தொழுக அவங்களுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழையை அறக்கிக் கொண்டா ரெண்டு தொல்ல கண்ணியனுக்கு அல்லாக நல்ல வருட கணக்காக வாழ்க்களை தொழு ஏன் இல்ல தொழுக தொழுகையாக இல்ல இந்த இடத்துல தொழுகையுடைய சிறப்ப பேசுறதோ தொழுகையாளிகளுடைய சிறப்ப பேசுறதோ இந்த இடத்துல நோக்கம் அல்ல கண்ணியனு கல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே எ அறிஞ்சோ அறியாமலோ எங்கட வாழ்க்கையில தொழுகையுடைய நாற்பது நிமிஷத்துடைய சொல்லி முடிக்க பல பிள்ளைகளை எங்களை அறியாம நடந்து கொண்டிருக்கிறது சில பிள்ளைகளை நாங்க செய்யறோம் சரி கண்ணோட்டத்துல பிழைய செஞ்சு கொண்டிருக்கிறோம் தொழுகையில பல பிழைகளின் கையில என்னையும் நல்லடியார்களே வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக தொழுகையில பெயினுதல் ஆவறத்துக்கு முயற்சி செய்து கொள்வோம் கணியனுக்கு அல்லாகுவி நல்லடியார்களே அருமையான அவர்களே சொல்லக்கூடிய நேரத்துல எங்களோட வாழ்க்கையில தொழுகையில உடக்கூடிய முதலாவது பிழைன்னு மஜித விடக்கூடிய பிழை என்பதாக சொல்ல முடியும் தொலக்கூடிய நேரத்துல மஸ்ஜிதுல தொழுகைக்காக வேண்டி வந்தா விட முதலாவது தவறு பின் சப்புகளை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து கொள் முன்சப்புகள்ல இடம் இல்லாட்டி பின்சப்பில் ஈக்கிறது பிழை இல்லை அப்படி யாரும் தவறாக எடுக்கவா ஆனா முன்சப்புகள்ல இடம் ஈக்கிது இருந்தாலும் பின்னுக்கு ஈக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களே கண்ணியமி நல்லே இது கெட்டித்தனமும் போட்டுக்கொள்றது கண்ணியமிக் கல்லாக வீ நல்லார்களே அருமையானவர்களே மஸ்ஜிதுடைய எல்லா விஷயத்திலும் ஒரு கூட்டம் முன்னுக்கு வருவான் யாரும் கோவிக்கவானும் மிம்பர் மேடைகள் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் இந்த இடத்துல எனக்கு பட்டர் பூசிட்டு இடம் கேலா மேடைகள்லோட்டமாக பேசி கிடங்குற மிம்பர்கள் அல்ல இது பொது மேடைகள் அல்ல சில உண்மைகள் அடைச்சி பேசினாதான் சமூகத்துக்கு விளங்கும் நான் செய்யறது பிள இந்த தவறுகளை நான் வாழ்க்கையில செய்யக்கூடாது இதுக்குப் புற இந்த தவறு நான் ஈடுபடக்கூடாது என்பதாக சமூகத்துக்கு விளங்கும் அந்த ரீதியில முதலாவது பிளதான் மசிதுக்குள்ள வாரம் என்னத்துக்கான முதலாவது மஜித் என்றா சுஜூது செய்யப்படக்கூடிய இடம் இந்த சுஜூது செய்யற நீ தான் மாறும் அமளிவாதத்துகள் மசித் முதலாவது தொலைக்கூடிய இடம் சுஜூது செய்கிற இடம் இந்த தொலைக்கூடிய நேரத்தில் வந்துட்டோம் என்றா பின்னு காவிக்கிறோமே இது ஆக பெரிய ஒரு தவறு மசித்ல மத்தமத்த காரியங்கள் எல்லாம் ஒரு கூட்டம் முன்னுக்காவது உதாரணத்துக்கு பள்ளியில ஒரு பாசல் கொடுக்கிறாங்களா அடிச்சு பிடிச்சி முன்னுக்கு வரதான் பள்ளி ஏதாவது உதவி கிடைக்குதான் அடிச்சு பிடிச்சி அவர் யோசிக்கிறார் இது கெட்டம் என்று சொல்லி கண்ணியமிக்கல்களே நபி சொல்லலாம் சொன்னாங்க மனிதர்கள் மக்கள் முன் சப்புடைய பொறுமதியா சரியா விளங்கினாங்கண்டா சொல்லுவாங்க முன்சப்புக்கு மாறத்துக்கு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துதான் முதலாவது மனிதர்கள் மீது அல்லாவும் அவளுடைய மலாய்க்கா மார்களும் சொல்றான் என்பதாக நபிவசல்ல சொன்னார் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க நாலாவது விடுத்தாங்க யார சூழலு சப்ளை சொன்னாங்க சப்ளை மல்லா ரக செய்யும் இப்ப ரெண்டாவது சப்பு எப்பதுவா மூணு தடவைகளுக்கு பொற நாலாவது ஒரு ஆணுக்கு சிறந்த சப் முதலாவது சப் முன்சப் மோசமான சப் கடைசி சப்பேண்டா செல்ல பெண்களுக்கு ஆக மோசமான சப் முதலாவது சப்பண்டா கடைசி சப்பிரான நல்ல சப்பேண்டா எனவே வாழ்க்கையில முன் சப்புகளுக்கு முந்திரது இது ஆகப்பெரிய ஒரு அமல் அதிகமான பின்னுக்கு பேசு பேசு எவ்வளவு பேசினாலும் நீங்க பேசுறத பேசுவோம் நாங்க செய்யறத செய்யறோம் இப்படி ஒரு கூட்டம் அடத்துல கண்ணியணி கல்லாக இந்த வார்த்தையிலே அனுப்பி பின்னுறாங்களா அவங்கள வாழ்க்கையில வார எல்லா நலவுகளையும் போடுவாங்க அவங்க வாழ்க்கையில நடக்கிற நலவும் பின்னுக்காவும் அதனால கண்ணியமி நல்லே முதல் தவறு பின் முன் சப்புகளை நிக்கக்கூடிய நேரத்துல விடக்கூடிய தவறு வாழ்க்கையில வருஷ கணக்கா தொழுறாரு ஆனா இன்னும் சப்புல எப்படி நிக்கணும் என்று சில மனிதர்களுக்கு என்ன முறையில நிக்கணும் என்று காலம் காலமாக தொழிறார் விஷயத்துல சப்ப சீர் செய்யறதும் ஒரு பகுதி பூரணமாக ஈக்கிறது அதுல ஒரு பகுதி உண்டா வாழ்க்கையில சப்ப சீராக்கிறது தொழுகைய பூரணப்படுத்துறதுல ஒரு விஷயம் நாங்க இடம் குளித்தோமா இடையில வருவான் எங்களை எப்படி ஈட்டிகளை நேரம் வைக்கிறத போல எங்களை நேர வைப்பாங்க சப்ப சீர் செய்யுமாறு சொல்லி கொண்டே இப்பாங்க நாங்க விலங்கெடுக்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இப்பாங்க சொல்லிக் கொண்டே இப்போ வரைக்கும் வா கடமையை நிறைவேற்ற போறோம் அதனால ரெண்டாவது பிள சப்பகல்ல இடவழி விட்டு நிக்கிறது ஒழுங்கான முறையில கால்களை பாதங்களை பார்க்காம நீக்கிறது தோலோட தோல் சேர்த்து நிக்காமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சகாபியுடைய உங்களுக்கு மத்தியில் அல்ல முரண்பாடு ஏற்படுத்துவான் என்பதாக சொன்னான் என் அந்தஸ்து பார்க்காம நிற்கக்கூடிய இடம் நிற்கக்கூடிய வரிசை நாள் நூத்தி இருபது சப்ல முழு முழு உலகமும் நிற்பாட்டப்படும் சப்றது வாழ்க்கையில முக்கியம் அதனால இரண்டாவது தவறு சப்புகளை ஒழுங்க வைக்காம இருக்கிறது மூணாவது தவறு இந்த தவற நாங்க செய்யறோம் நன்மையுடைய ரூபத்துல செய்யறோம் இது நாங்க எல்லாம் யோசிக்கிறது நன்மை சொல்லி ஆனா இது தொழுகையில உட்கிற மகா தவறு தொழுகைக்காக வேண்டி ஓடி வாறது ஒரு ஒரு நினைக்கிறாரு நன்மை தானே அப்பா சொல்லுகே உடையலுமா ஒரு ரகாத் மிஸ் ஆவினா இமாம் ஜமா தனியாயமே ார்களே நபிவசல்ல போகக்கூடிய நேரம் அமைதியும் ஒரு ரகத்தில் ரெண்டு ரக்காத் முடிஞ்சாலும் பிரச்சனை இல்ல நபி சொல்லல்லு அலைவசல்லமோ சொன்னாங்க நீங்க பேச எலும்பி தொடியாது சொன்னாங்க நாகதான் அரசு ஜமாத் முடிஞ்சிடும் என்று பயந்துட்டோம் இமாந்து முடியிற பயணம் நேரம் காலத்தோடு வாங்க தொலை போகடி வரவான இந்த காலத்துல அந்த நேரத்திலே மசித்துடைய விஷயத்துல எப்படி சொன்னாங்க ஓடி வாரத்தில் அதிகமான பள்ளிகள் மாபல் பிடிக்கப்பட்டீங்க நாங்க நடந்து வர தேவல்ல காலை வச்சோமா ஒட்டோமா வந்து சப்ளை சேருவோம் அந்த அளவுக்கு வலுக்கக்கூடிய தரையாக இது நாங்க காலை கழுவிட்டு ஓடி வாரோம் சில நேரத்தில் வலிக்கு விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதனால ஓடுற இரண்டாவது நீங்க ஓடிவார் சத்தத்தில் இமாமுக்கு தொழக்கூடிய மாம்களுக்கு ஒரு குழப்பம் வரும் ஏதாவது பிரச்சனையும் யாரும் சரி பூந்துட்டானோலோ தொழுகையா தொழுக முறிஞ்சிடும் நோம்ப உதுவான்டா நோம்ப முடியாது ஆனா தொழுகைய உதுவமான்னு நினைச்சா தொழுக முறிஞ்சிடும் இமாம் சட்டம் அவ அப்படிக்கூடிய நேரத்துலேந்து வரப்போக்கல தொழுகையு நினைச்சா உங்களுடைய மகாபாவமி அதனால கண்ணியமி கல்லாகவி நல்ல யாருகளே சொல்லக்கூடிய நேரம் ஓடி வரவானம் அமைதியாகவா இது மூணாவது தவறு நாலாவது என்னோட முக்கியமான தவறுதான் தொழுவ மு பின்பற்றுவதற்கு தகுதியானவராது பின்னாலதான் நாங்க முந்தி நாங்க போற அவர் எப்படி தொழுவிக்கிறாரோ அவருடைய போவோம் எங்களுக்கு ஹதீசும் செல்லுது செல்லுது முதலாவது ரகத்துல யாரும் இமாமா பிந்தேல தெளிவா விளங்கிப்போம் இமாம் ஷாபியுடைய சட்டம் முதல் ரத்தாத்துல இமாமா யாரும் பிந்தேலா இமாமாவ சேர்ந்து போன முதல் ரத்தாத் ரெண்டாவது ரகாத் இமாமா பிந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு அளவுக்கு தான் இமாம பிந்தோம் இமாம் இந்த பின்பற்றா தொழுக மாத்திலாவும் அந்த இடத்துல சில இமாம்கள் எழுதி இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்துல சும்மா விளப்பம் இல்லாம செய்யல இமாம முந்திரது பெருப்பாவும் இஸ்லாத்துல இந்த இந்த உடையில யாரும் பைப்பிடக்கூடாதா எப்படி வார்த்தை முத வார்த்தை அமாயக் உனையில யாரும் பைப்பிடக்கூடாதா என்னத்துக்கு பயப்பட கூடாதா சொன்னா இத இமாமுக்கு முன்னால் அவங்கள தலைய தூக்குற விஷயத்துல உங்களை யாரும் பைப்பிடக்கூடாதா ஏன் என்றா எல்லா சொன்னால் அவனுடைய தலைய அல்லது அவனுடைய சூரத்தை அல்லாஹ் மாத்துவானே அத நீ பைப்பிடக்கூடாதா நபிசல்லு அலைவசம் உங்களுடைய சஹிஹானி அவங்களுடைய தலை அல்லது அவங்களுடைய தோற்றமாக மாற்றப்படும் என்பதாக நபி சொன்ன பெரியோர் இமாம் பெரியோரு இந்த ஹதீசாங்க வாழ்க்கை இது என்னடா வளரும் வரலாறு பெரியோர் இமாம் இவங்க டெஸ்ட் பண்ணி இந்த ஹதீச வார்த்தை உண்மையா இல்லையா எழுது ஆளுங்களுக்கு அவங்க ஒரு பெட்ச வெளியாக்க கூடிய நேரத்துல கடைசி பாடம் எடுக்கிறாங்க அந்த பெட்ச ஒரு பொடியன் சொன்னார் நான் வெளியாகி போக போறேன் இவ்வளவு காலம் இந்த பாடம் எடுத்து ஏழு நான் பார்க்குவோம் அவர் மறைவுக்கு பின்னால் இங்கு பாடம் எடுப்பார் வார்த்த பார்க்கிறாங்க கழுதையுடைய தலை கேட்டாங்க இந்த அதிச நான் எப்ப வாசிச்சனோ இந்த ஹதீசுடைய வார்த்தை உண்மையா இல்லையான்னு பாக்குறதுக்கு நான் சோதிச்சு பார்த்தேன் அல்ல இந்த தலைய கழுதையா மாத்திட்ட ஏன் உம்மத்துக்கு ஒரு இது விளாட்டல்ல அதனால அதுதான் இமாம்களுக்கும் அட்வைஸ் பண்றாங்க இந்த காலத்துல உலமாக்கள் மட்டும் இமாமத் செய்ய எல்லாரும் இமாமத் செய்றாங்க புண்ணு செய்றாங்க இந்த இமாமத் செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்திலே மிச்சம் கவனம் ஏனண்டா நாங்க சில நேரத்துல பேசிப்போம் நிலையை நின்றுவான் சொல்லுங்க அக்பர் என்ற அவரது அவன் எழுமி நின்றுவான் சொல்லக்கூடியவங்க இந்த நேரத்துல இமாம்கள் செல்றாங்க இமாம்கள் கூட இதுல கவனிங்க அப்படி சொல்லா பின்னுக்கு நீங்க எப்படி அவங்களுக்கு செய்யணும் என்றா நீங்க எழுந்தி பாதி எழுமினத்துக்கு பின்னால் அல்லாஹு அக்பர் அவங்க எழுபறதுக்கும் நீங்க தக்வீர் கேட்டுறதுக்கும் சரியா இந்த அளவுக்கும் இஸ்லாமியர்களுக்கு அழகா அதனால மிக முக்கியமான ஒரு பாவம் பயங்கரமான பாவம் இமாம முந்திரது இமாம முந்தக்கூடிய விஷயத்துல ஓத்தரும் கவனமாக இருக்கு இது நாலாவது பாவம் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தவறு அஞ்சாவது தவறு கண்ணியமிக்க அல்லாகுவின் அடி யார்களே அருமையானவர்களே இந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு முன்னால நான் மின்பரிலிருந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன் யாருமே தவறா எடுக்க வானும் இப்ப நான் பேசக்கூடிய இந்த தவறு யாருடைய உள்ளத்தை சரி நோவின் சீர்ந்தார் நோவிக்கும் அப்படி பாதிச்சால் நான் அட்வான்ஸாக மன்னிப்பு கேட்கிறேன் இது யாரையும் தாக்கி பேச அல்ல இந்த இடத்துல யாரையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்ல ஆரம்பத்தில் மக்களுக்கு அதுவும் குறிப்பாக இந்த காலத்துல கலாச்சாரம் என்ற பெயர்ல மாறிட்டு வருவது பெரியோர் அனாச்சாரம் அதுதான் என்ன கண்ணிய கல்லாகுவி நல்லது யாருகளே இந்த சொல்லுகையுடைய நேரத்துல கதிர புட்டுவத்தில் உட்காந்து தொழூரது யாரும் யாரும் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது தொலை ஏழும் ஆனா பல நிபந்தனைகளுக்கு பின்னால் நிபந்தனைகளை நான் படிப்படியாக பேசுறேன் அந்த நிபந்தனைகளை தாண்டிதான் கதிரைக்கு நாங்க வந்திக்கிறோமா இல்லன்னு சொல்லி எங்களை நாங்க பரிசீலனை செய்வோம் அருமையானவர்களே நான் மீண்டும் மீண்டும் வயசாளிகளுக்கோ நோயாளிகளுக்கோலாத மனுஷருக்கோ யாருக்குரிய உஜார்பானே ரோட்ல அவர் கணக்கு நீண்ட ஊர்வலா பேசேயிலும் மற்ற வேலை வச்சு எல்லாம் செய்யலும் ஆனா மசிதக்குள்ள வந்தா புட்ட போட்டு உட்காந்தாச்சு ஏன் அவருக்கு நின்று தொலை ஏலாவா கஷ்டம் கண்ணியமி கல்லாகவி நல்லார்களே அப்படியானவர்களுக்கு தான் இந்த சட்டம் கண்ணியமி கல்லாகவி நல்லடி யார்களே கதிரூடிய நான் எப்படி தொழுறனோ அத போல அவட நீங்க வச்சுக்கோங்கடா அத போல தொழுகை நீ போனா கண்ணியமி கல்லாகவி நல்லடி யார்களே அருமையானவர்களே இந்த மஸ்ஜிதுகள்ல இந்த காலத்துல கதிரைகள் போடுறதால் எவ்ளோ பெரும் பிரச்சனைகள் சில இடங்களுக்கு போன சந்தர்ப்பத்துல நிர்வாகத்துக்கும் அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில பெரிய பிரச்சனை சந்தர்ப்பத்தில் உட்கார பெரும் பிரச்சனை அடித்தடி பிரச்சனை இதால இந்த கதிரை போடுற பெரிய வேலை அப்படியே அடுக்கணும் தொழுது முடிச்சதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும் கஷ்டமா இல்லையா முதலாவது விளங்கிக்கோம சட்டம் கதிரேல தொழுவுரை இது வந்து பொது தேவை தேவை எனக்கு நான் உட்கார்ந்து கதிரேல தொழுவது வேண்டா இது பொது தேவை இல்ல சொந்த தேவை அதனால அன்பாக பண்பாக நிர்வாகம் கிட்ட கேக்குறோம் நிர்வாகத்துடைய கடமை இல்ல கதிரை போடுறது வேண்டிய உலமாக்கள் கிட்ட கேளுவோம் நிர்வாகத்துடைய கடமை இல்ல புத்தகம் போடுறேன் உலமாந்து தொழா எங்க ஊட்டால கதிரை உண்டு எடுத்து வந்து நாங்க போட்டு உட்கார்ந்து தொழுது எடுத்துட்டு போவோம் இதுதான் அசலான சட்டம் கதிரையுடைய சொல்கிறேன் முதல் சட்டம் இது பேணப்படுதா மச்சிதர்கள்ல பேணப்படுது கதிரை கதிரையா நிரப்பி வச்சிக்கிறான் வேண்டியவங்க எடுக்கிறாங்க வேண்டியவங்க போடுறாங்க உட்கார் இது சட்டம் அல்ல இந்த சட்ட மகல்ல சொல்ல மக்களுக்கு சொல்ல வருவதே அவ நிர்வாகம் ஒரு பல்லு எங்கடா இடுப்பு வருத்த நிர்வாகத்துக்கு ஒரு பல்லு சொந்த தேவைக்கு நாங்க கதிர கொண்டு வரணும் உட்காரும் சொல்லு கதிரை எடுத்து முதல் சட்டம் இஸ்லாம் இஸ்லாமத்தில் கண்ணியத்துக்குரிய எல்லா நல்ல இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா ரெண்டாவது கதிரையுடைய சட்டத்துல சட்டம் எங்களுக்கு எங்களுக்கு உட்கார்ந்து கொள்ளுமா ரெண்டு ரக்காத் நின்று தொழுறது எங்களுக்கு வாஜிப் நாங்க நாலு ரக்காத்தையும் உட்கார்ந்து தொழுந்தா தொழுகா பாசிலாம் எங்கட தொழுகா அந்த இடத்துல பாத்திலா இன்னும் நாங்க கொஞ்சம் டீப்பா போயிட்டு ஆழமா போயிட்டு பேசணும் அப்படி என்றா இஸ்லாம் செல்லுது உட்கார்ந்து செய்ய ஆனா சுஜூதுக்கு போல எழுதி சுஜூதுக்கு போது இந்த ஹதிஸ்ட விளக்கம் உங்களுக்கு எவ்வளவு செய்யலும் அவ்வளவு செய்யும் அதுக்கு மேல நீங்க செய்ய ஒரு ரக்கா பிண்டு கொண்டு நீங்க கட்டாயம் சட்டம் எத்தனை வாழ்க்கையில இதெல்லாம் கணக்கு இல்லை கால்ல ஒரு உழுக்கு வந்துட்டா உட்கார்ந்து கால் ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்து கொஞ்சம் வருத்தம் உட்கார்ந்துடா முது கொஞ்சம் வருத்தம் உட்கார்ந்துடா பையனை கொண்டு வந்தா உட்கார்ந்தாச்சு இன்னும் தொழுகையுடைய சட்ட திட்டமே தெரியாது அழிக்கும் இந்த விஷயங்கள் அருமையானவர்களே மூணாவது விஷயம் இந்த கதிரையுடைய விஷயத்துல மூணாவது விஷயம் தான் ஒரு மனுஷனுக்கு நின்று கொண்டே தொலைகேல அண்டா தொலை அண்டா நல்லடியார்களே எதில உட்காந்து தொழுறது மேடையில் இருந்து சொல்றேன் நாங்க படிச்சித்தோ பிக்குவுடைய கிதாபுகள்லையோ எங்களுடையவார்கள் எங்களுக்கு சொல்லி தந்தது கிடையாது உட்கார்ந்து சொல்லுவாங்க வேண்டிய உலமாக்கல் கிட்ட கேளு உலமாக்கல் அணுகி படி நாங்க படிச்சதே இல்லை எந்த பிக்குவுடைய கிதாபுலம் இல்ல எந்த ஹதீஷம் இல்ல புற்றுவத்தில் உட்காந்துதாக அப்படி ஒரு நேரடியான பூமியில தானே தவிர புற்றுவத்துல அருள் கீழ உட்கார நிலத்துல இந்த நிலத்துல உட்கார்றதுக்கு நாலு முறையாட்டு உட்கார்ந்து தொழுவங்கு தொழையலா முதல் அத்தகையா கடைசி அத்தகைய அதுவும் சொல்லுது இஸ்லாமியங்களுக்கு சம்மணம் கொட்டி உட்கார்ந்து சபானி கொட்டி என்று செல்லும் சபானி கொட்டி உட்கார்ந்து தருவது அனுமதி தருவது இந்த சமணம் கொட்டியும் உட்கார இல்லாட்டி இப்ப இஸ்லாம் என்ன செல்லுது குற்றத்து வாரம் செல்லுதா இல்ல இஸ்லாம் செல்லுது ஒரு கேள்வி சட்டத்தின் பிரகாரம் ஆக வெறுப்புக்குரிய ஒரு விஷயம் தான் கிபிலாட முன்னால கால் நீட் மத்த மொத்த மதுகிப்போம் போனா செல்லுது கால நீதிப்பான் அதெல்லாம் வேற வேற இது அது வேற வேற சட்டம் ஆனா இமாம் ஷாப்பியுடைய சட்டம் நீட் ஆனா ரெண்டு பேருக்கு நீட் ஏன் மையத்துக்கு நீட்டே மையத்தை வைக்கும் நீட்டிதான் வைக்கும் மையத் எலுமினா நேரம் கிப்லாவை பாக்குறமா இருக்கும் இது முதலாவது சட்டம் இரண்டாவது சட்டம் ஏலாத ஒரு மனிதன் கால ஏலா அவனுக்கு முதல தகையா தேலா ரெண்டாவது தகையா தேலா அமனம் இந்த மூணு மேலாதொத்தனுக்கு கால நீட்டி தொழுவதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குறேன்டா யோசி இப்ப கால நீட்டியும் மொத்த உக்கார இல்லாண்டா என்ன செய்ய மனிதர்கள் கேட்கிறோம் மொத்தம் படுத்துக்கொண்டு தொழுறா கேட்டா சொல்ற பௌத்த வழியாயி படுத்துக்கொண்டு சொல்லுறான் பௌத்த வழியை படுத்துக்கொண்டு தொழுரா நல்லடி யார்களே கால நீத்தி ஒத்தனுக்கு தொழிலாடிப்பேன்னு சேரு இப்ப இஸ்லாம் உடனடியா புட்டுவத்துக்கு வர தெரியல தரையை விட கொஞ்சம் ஒசரமான ஒரு பங்குக்கு வரும் ஒரு சின்ன பங்கி அதுக்கு வரும் அந்த பங்குல முக்கார அதை விட ஒசரம் ஸ்டூல் ஒன்றுக்கு வரும் இந்த ஸ்டூல்ல நீக்க கட்டம் அதை விட ஒசரம் தான் குட்டுவத்துக்கு இப்ப நாங்க யோசிப்போம் குற்றவத்திலேந்து தொல்லக்கூடிய நேரத்துல இந்த சட்டங்கள் எல்லாம் தாண்டிதான் குற்றத்துக்கு வாரோமான்னு யோசிப்போம் இந்த சட்டும் சொல்லா எப்படி மனுஷருக்கு விளங்கணும் மனிதர்களுக்கு விளங்கணும் என்ன செய்யணும் இந்த காலத்தை பொறுத்த மட்டும் அதிகமானவங்க பேச்சு சட்ட திட்டங்களை படிக்கிறது குறவுதான் அப்ப மின்பர் மேடைகள்ல இந்த உண்மைகள் அவங்க அப்படி நினைப்பாங்க இவங்க இப்படி நினைப்பாங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை இந்த மின்பருக்கு இதுக்கு எனக்கு ஏறினாலும் உண்டு ஏராட்டியும் உண்டு அதில் அது ரெண்டாவது ஆனா சமூகத்துக்கு உண்மை சொல்லப்படும் மறக்கிறது சொல்லப்பட மக்களுக்கு தெரியும் அநியாயம் செஞ்சா பாவம் கேட்கணும் ஒரு மனுஷன் வித்தியாசம் ஒவ்வொரு பாவத்துக்கும் அவருக்கு ரஜும் செய்யணும் இஸ்லாமிய நாடாக இருந்தால் ரஜு செய்யணும் இல்லாட்டி ஹத்தடிக்கும் அதனால ஒவ்வொன்றுக்கும் சௌபா வித்தியாசம் வாழ்க்கையில ஐம்பது வருஷம் சில மனிதர்கள் சொல்கிறார்கள் கவலை இன்னும் தொழுகேட சட்ட திட்டம் தெரிய நிமிஷமா இந்த இடத்துல பேசினது தொழுகேல வாரம் பல தவறுல அஞ்சு அஞ்சு மிஸ்டேக்க பேசிடு அதுலயும் அஞ்சு ரத்தின சுருக்கமா ரொம்ப சுருக்கமா துளி சுருக்கமாக பேசிக்கிறோம் அப்ப விரிவாக பேச தொழுகேல எவ்வளவு இன்னும் எவ்வளவு தவறுகள் நடக்கும் அதனால கண்ணியமிக்க அல்லாஹுவி நல்லடியார்களே ஒவ்வொரு அமளிபாதை செய்யக்கூடிய நேரத்திலேயே எங்களால் என்ன பிள்ளை நடக்குது எந்த முறையில செஞ்ச அல்லாஹ் ரசூலுடைய உதவி கிடைக்கும் என்பதை பேணி பாதுகாத்து செய்யுங்க நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தாலா நாம் அலிபாதத்தை எங்களுக்கு வெற்றியை தருவான் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோடோட மௌத்து வரைக்கும் அவர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலும் வழங்குவானாக பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீதேவிகளுடைய மன்னிச்சிடுவாயாக யாருடைய தாய் தந்தையெல்லாம் கபராளிகளாக துணியால வாழ்ந்து கொண்டு அவளுடைய கபர்களை விசால வைப்பாயாக யாருடைய தாய் தந்தையெல்லாம் இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டு அவளுக்கு ஆசியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசிபாக்குவாயாக உள் உலகத்துல வாழக்கூடிய எல்லா முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக குறிப்பாக பலஸ்தீன் இசுக்களுடைய பாவங்களை மன்னிச்சு ரஹ்மானே முன்னூறு நாட்கள் கடந்துட்டு யா அல்லா பத்து மாதமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லா குடிபானல்ல அந்த முஸ்லிம்களுடைய அவள குரலை நீ காது குடுத்து கேட்டு கொண்டிருக்கிறாயா யாரால முஸ்லிம்களுக்கு உதவி செய்யா லா கலத்தி முஸ்லிம்களை பொருந்து போயாள்ல ஒரு தொயிலத்தை நாலாயிரம் பேர் பாவிச்சு கொண்டிருக்கிறானா ஒவ்வொரு நாளும் முப்பதாயிரத்துக்கு மேல உயிர்கள் பலியாக்கப்பட்டது அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை நேர்வழி இதாயா அவர்கள் துணியாவுக்கு எடுத்து போட்டு முழு முஸ்லிம்களுக்கு வெற்றியை நந்தி பாக்குவாயாக பலஸ்தீன முஸ்லிம்களுக்கே சொந்தமாக்குவாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக முகமது ரசூல் அல்ல என்றோ எங்களுடைய ரோக்களை கைப்பற்றி இன்ஃபர்மேஷன்